வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோவை பிரம்ம நிதையே வாசிஷ்டாய நமோ நம வசிஷ்டருடைய குலத்திலே பிறந்த வேதவியாசரை வணங்குவோம் யக்ஷபிரஷ்னம் மூலமாக அன்றாட வாழ்க்கைக்குரிய பல தர்மங்களை வியாசர் நமக்குன்னு சொல்லி உள்ளார் இன்று நாம் பார்க்க வேண்டியது நூற்றி கேள்வி எப்போது யார் பேசும் இனிமையாக பேச வேண்டும் அதுதான் இந்த கேள்விக்குரிய பதில் கேள்வி பார்ப்போம் கிம் லபத்தே பிரிய வசனவாதி இனிமையா பிடிக்கிறா பேசுதல் பிரிய வசனவாதி இனிமையாக பேசுபவன் எவனோ மனதுக்கு ஈர்க்கிறா பேசுபவன் எவனோ அவன் என்ன அடைகிறான் பிரியவசனவாதி பிரியோபவதி எல்லாருக்கும் பிரீதிக்கு விஷயமாக இருக்கிறான் எல்லார் அன்புக்கும் விஷயமாகிறார் எல்லாரையும் நண்பனாக கொள்ளுகிறார் அப்ப நம்ம இனிமையா பேசுறோம் பிடிச்சாபல பேசினோம்னால் அனைவருக்கும் நண்பனாக இருக்கலாம் இதுக்குன்னு ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகம் உண்டு மாது சர்வலோக பிரியத்துவம் பருஷ்யாது சர்வலோக அப்ரிய மதுரமான வாக்கு பேசினால் எல்லாருக்கும் இனிமையானவனா இருப்போம் எல்லாராலும் விரும்பப்படுவோம் ஆனாருடைய பிடிக்காமைக்கும் விஷயம் ஆயிடுது போறதில்லை இதுக்கு அதே ஸ்லோகம் ஒரு அர்த்தம் சொல்றது கோவா லோகே கோகில உபகாரகா கோவா லோகே கர்ப்ப அபகாரகா லோகத்துக்கு குயில் என்ன இப்ப நல்லது பண்ணிருக்கு கழுகை என்ன தீமை பண்ணிருக்கு எல்லாரும் குயில உடனே புடிச்சிருக்குங்கிற ஓகோன்னு கொண்டாடுறா கவிஞர்கள் எழுதிரும் குயில் என்ன இந்த என்ன தீமை கழுத கத்தராங்கிறோம் கூவராப்பிலேங்குறோம் நமக்கு எதாவது சொத்துப்பத்தி எழுதி வச்சிருக்கா இல்ல நமக்கு எதானு ஆபத்து வந்த காலத்துல உதவி எடுத்தா ஒண்ணுமே இல்ல கழுதை எத்தனை பொது சுமந்து நமக்கு உதவுகிறதோ அதுல ஒண்ணுமே குயில் பண்ணதில்லை ஆனா குயில் தான் மொத்த பேர் கொண்டாடும் கழுதைன்னு ஏசலம் என்ன சாமி அப்படி பண்ணி எடுத்து போனா கழுதையை கேட்டா என்ன சொல்லிட்டிருக்கும் இதுதான் நல்லதுக்கு காலம் இல்ல நான் எல்லாருக்கும் உபகாரம் பண்றேன் நான் ஏதோ பொதி சமைக்கிறேன் ஆனா என்ன ஒருத்தருமே பாக்குறது இல்லையே குயில் ரொம்ப அழகா மரத்துக்கு மேல உட்காந்துருக்கு செடிக்கு மேல உட்காண்டுருக்கு ஏதோ கூவிட்டு போறது வசந்த காலம் வந்துருச்சுன்னா குயில் கூவுறது எல்லா கவிஞர்களிடத்திலயும் குயில் இடம் பிடிச்சிடும் இப்ப கவிஞர்கள் கழுதையை பத்தி எழுத போறா சொல்லுறது ஏன் இந்த மாதிரி லோகம் பாரபட்சத்தோட நடக்கிறது யிலுடைய பேச்சில் இனிமை உள்ளது கழுதியனுடைய பேச்சில் இனிமையில் இனிமையாகத்தான் பேச வேண்டும் இனிய உளவாக இன்னாத கூறல் தனியிருப்ப காய்கவர் இனிமையாக பேச வேண்டும் மனத்துக்கு ஏற்றா போலே பேச வேண்டும் இப்ப குயில் சொன்னேனே யார குயில் குயில் கொண்டாடுவர்கள் தெரியுமா கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருக்கிய கவிதா சாஹாம் வந்தே வால்மீகி கோகிலம் வால்மீகேர் முனிசிம்ஹ கவிதா முதல் ஸ்லோகம் கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் இனிமையான எழுத்துக்கள் ராம ராம ராம என்கிற எழுத்துக்கள் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்திரியம் ராமநாம வராணமேனு கொண்டாடுகிறோம் அந்த ராமன்ற எழுத்து தான் உலகம் தமர்க்க நல்கும் எழும நோய்க்கும் மருந்தினை ராம இத கம்பர் ரொம்ப ஆச்சரியமா கொண்டாடுறார் இந்த உலகத்து நோய் அந்த லோகத்துக்கு போக முடியாத நோய் இது எல்லாத்தையும் ஏழு ஏழு பிறவிக்க ராமநாமம் போகிறது தன்னையே தன் அடியவர்களுக்கு கொடுக்கிறது மும்மசால உலகுெல்லாம் மூல மந்திரம் அந்த ராமநாமம் அதுவே இனிமையானது அந்த இனிமையான நாமத்தை எப்படி சொன்னார் வால்மீகி அவர் மரத்துக்களே உட்கார்ந்த ரொம்ப மதுரமான எழுத்துக்கள் இனிமையான எழுத்துக்கள் மதுரம் மதுராட்சரம் ஆருக்கிய கவிதாசாக்கான் கவிதை என்னும் கிளையில் ஏறி அமர்ந்தார் வந்தே வால்மீகி கோகிலம் வால்மீகி குயிலை வணங்குவோம் பெரிய சொல்லி வைத்துள்ளார்கள் வால்மீகிக்கு என்ன பெருமை என்னால் ராமநாமத்தை இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகத்துல வடித்து வைத்தார் அல்லவா அப்ப இனிமையானது ராமநாமம் பேசக்கூடியவரோ வால்மீகி குயில் போல இனிமையாக கூறக்கூடியவர் அது கொண்டுதான் அவருக்கு பெருமையே ஆக பேச்சில் இனிமை இருக்க வேண்டும் இதை எங்கெங்கே காணலாம் ஹனுமான் இடத்துல ரெண்டு மூணு இடத்துல பார்க்கலாம் ராமன் பேசினதிலேயே பார்த்துக் ஆழ்வார்களுடைய பேச்சில பார்க்கலாம் ஆச்சாரியர்களுடைய பேச்சில் பார்த்து கொள்ளலாம் அப்ப இனிமையா பேசணும் போதெல்லாம் போது கொண்டு உன் பொன்னடி புனையமாட்டேன் சீதிலா மொழிகள் கொண்டும் திருக்குணம் செப்ப மாட்டேன் தொண்டரடிப்படி ஆழ்வார் காதிக்கிறார் வாக்கில் தூய்மை இருக்க வேண்டுமே மனத்தில் ஓர் தூய்மை இல்லை வாயில் ஓர் இன்சொல் இல்லை மனத்திலேயும் நல்ல நிலவில்லை மனத்தில் ஓர் தூய்மை இல்லை வாயில் ஓர் இன்சொல் இல்லை யார் பார்த்தா நன்னா இருக்கீங்களா வாங்க உட்காருங்கோ மோர் சாப்பிட்றீலா பால் சாப்பிட்றீங்களா கொடுக்கறும் இல்ல அப்புறம் கடைசி பட்சம் வாயிலையாவது வார்த்தை இனிமையா இருக்க வேண்டாமா இதை சொல்றதுக்குள்ள என்ன தப்பாடுவான்னா உன்னு கொடுக்கவே வேண்டாம் போல் இருக்கு வெறுமை உபச்சாரம்னா போருமா ஒருத்தர் வீட்டுக்குள்ள வந்தார் வாசகதவியை நின்று பேசி அனுப்பிச்சுடான்னு பார்த்தேன் ஆனா அவர் கதவை தள்ளிட்டு உள்ள வந்தார் நான் எங்க உட்காரணம்னா வாசலோல நின்றுட்டு பேசுறாருனா இப்பவே கலைஞறாருன்னு அர்த்தம் கதவை தள்ளிட்டு உள்ள வந்தா இன்னைக்கு முழுக்க இருக்க அர்த்தம் நான் எங்க படுத்துக்கணும்னு கேட்டா அப்ப கண்டிப்பா ரெண்டு நாள் அர்த்தம் என் உள்ளு எதுன்னு கோட்டு ரெண்டு மாசம் வீட்டை விட்டு நகரவே போறது இல்லையான்னு அர்த்தம் உள்ள வந்தார் வந்தவர் கொஞ்சம் சங்கோஜப்பட்டு சங்கோஜப்பட்டு நின்னுட்டே இருந்தார் என்னவருக்கு நினைவோ தெரியல ஓரமா உரமோ ஒண்ணுமே கேக்கல தண்ணீர் குடுன்னு கூட கேட்கல நாம சொன்னோம் சாமி இத உண்மை விடா நினைச்சுக்கணும் சங்கோஜப்படப்படாது தாராளமா இருக்கணும் உட்காந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன் நன்னாவே ஒரு மனசுல வாங்கிக்கார் ரொம்ப இனிமையா பேசுறவர் சொல் இருக்கு ஊஞ்சல் ஆடினார் சாப்பாடு எங்க இருக்கு தூக்கி வாரி போட்டது இவருக்கு இதுக்கு நம்ம வீட்டு டாக்குமெண்ட் அவர் திரும்ப சொன்னார் நினைச்சுக்கும் இப்ப தானே சொன்னீர் எப்ப பத்திரத்தை மாத்தி எழுதி கொடுப்பீர் பேசினேன்னா இதுதான் உபச்சாரத்துக்காக எத்தையோ சொல்ல கடைசியில நேரம் எடுத்துட்டா போயிருந்தோம் உபச்சாரமா கூட சொல்லக்கூடாது பேச்சு எப்பவுமே ஒருத்தர் கட்டப்பட்டு வந்திருக்காரு இப்ப தந்தையாருக்கு திடீர்னு மாரடைப்பு நோய் ஆர்வம் அவசரமா தூக்கி போயிருந்தான் உடனே அவரை பார்த்து நம்ம பேசுறச்சே எனக்கு இப்படித்தான் எங்க அப்பாவுக்கு மாரடைப்பு வரச்சே ஒரு ஒரு ஆஸ்பத்திரியா அலைஞ்சேன் ஒண்ணு கடைசியில பிரயோஜனம் இல்ல நாற்பத்தி எட்டு மணி நேரம் போயிட்டார் அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளையே நடுங்கிட்டு இருக்காங்க இப்போ அவனை டிஸ்கரேஜ் பண்றாப்புல நாலு வார்த்தை சொல்லணுமா இப்ப அதுக்கு நாம அவர் நன்னா இருக்கணும்னு சொல்லிட்டோம் இல்ல கண்டிப்பா சரியா படும் சொன்னதுக்காகவோ அவருக்கு உடம்பு சரியா படப்போறதுன்னு நான் சொல்லவே இல்லை அது அவர் வினைப்படி நடக்க போகிறது அவருடைய சம்சாரத்துல என்னைக்கு முடிய போறாரோ அன்னைக்கு முடிய போறார் ஆனா வாய் வார்த்தையில ஒரு நல்லது இல்லையா என்கரேஜ் பண்ற மாதிரி அவருக்கு ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்கற மாதிரி இனிமையா ரெண்டு வார்த்தை பேச வேண்டாமா ஒரு மரணமே அடைஞ்சு விட்டார்னே அப்போதும் வாய் வார்த்தையில் இருக்கு ஓ இப்படி போயிட்டாரா அப்படி போயிட்டாரே சொல்றோம் அதுக்கு இது இப்படி நடக்கச்சே நான் நினைச்சேன் இவர் போயிட போறாருன்னு நீங்க வீட்டு வாசல் போறச்சே நான் நினைச்சேன் உங்க மனசே தெரியல உங்க முகமே தெரியல பேசக்கூடாது ஆத்மா சிறந்தது உடல் எப்படியா இருந்தாலும் அனித்துண்டாம்ப்பா நல்ல வார்த்தை எடுத்து சொல்ல வேண்டும் இல்லையோ கல்யாணமா இருந்தாலும் நல்ல வார்த்தை தான் பேசணும் மரணமா இருந்தாலும் நல்லதுதான் சொல்லணும் ஒருத்தர் குற்றமே புரியறாருன்னு கூட வச்சுங்க அப்ப கூட அந்த குற்றத்தை எடுத்து சொல்லுவதற்கு நல்ல வார்த்தையை தான் உபயோகப்படுத்த வேண்டும் வாக்கில் பருஷ்யம் கூடாது கடுமையான வார்த்தை பேசினாலே அது காதலையே நமக்கு ரொம்ப ஓட்ட ஒழுந்து ராப்ல கட்டப்படுத்திவிடும் சில சில இடங்களில் பார்த்தோன்னால் எவ்வளவு இனிமையா பேசிருக்கா ஹனுமான் ராமனுக்கும் இலக்குவனுக்கும் முன்னே வந்து நின்னார் ரிஷமூக பர்வத்தம் கிஷ்கின் தாங்கிற இடத்தில் சுக்ரீவனோட ஹனுமானும் ஒளிந்திருந்தார் இவர்களிடத்தில் உதவி கேட்டு ராமலட்சுமணத்துக்கு வருகிறார்கள் இவர்கள நண்பர்களாக கொண்டுதான் சீதையை தேட போக வேண்டும் இன்னார்னு செலிக்க கூடாது இவர்கள் ஆறுனு தெரிஞ்சு போயிடணும் என்று ராமலக்மணால் முன்னாடி வணங்கினார் அவளை பார்க்கிறார் துன்பினைத் தொடைத்து மாய சொல்வின தன்னை நீக்கி தென்புல தண்ணி முயலா நெறியக்கும் தேவரோ தாம் ஓ யமபட்னத்தின் பக்கம் போக ஓட்டாமல் நேரே வைகுந்தத்தை கொடுக்கும் வள்ளல்களான நாராயணன் இவன் தான் போலும் என்ன உள்ளத்திலே பேருவகை கொண்டான் அப்ப தன்னை சொல்லுண்டார் தாங்க ஏன் மறைஞ்சிருக்கோம் பேசிருக்கார் ஹனுமான் ராமன் ரொம்ப வியப்பா கண்ண விரிச்சுன்னு ஹனுமான் பேசறதையே பார்த்துருக்கார் ராமன் ஒன்னு சழச்சவர் இல்லை ராமன் என்ன பட்டம் வாங்கினவர் தெரியுமா வாக்மி ஸ்ரீமான் இவன் தான் சொல்ல கொண்டல் வாக் அமிராக அப்படி ராமன் அன்னியிலிருந்து இருந்திருக்கிறான் அவன் வாக் அமிர்த்த வரிசி அவனே சொல்ல முத பெரும்கொண்டி ஸ்ரீமான் பேச்சு வன்ம அவருக்கு இருக்கிற பேசுவார் ஆனா ரொம்ப நன்னா பேசுவர்க்காக மனம் புண்படும்படியும் ராமன் பேசவே மாட்டான் அவன் பேசுறத பார்த்தா நமக்கு உடம்புல ஏதாவது புண்ணு வந்திருக்கு அத மெதுவா வேப்பலையால தடவி கொடுக்கிறோம் மயிலரகால தடவி கொடுக்கிறோம் எல்லாம் போடுறோம் கரும்பு போடுறோம் அத போல ரொம்ப சூதனியா இருக்கும் அவர் பேச பேச நம்ம மனசுல இருக்கிற தாபமே போயிடும் அப்படி பேசக்கூடிய பெருமப்படைத்தவன் ராமன் பிரியவாதீச்ச ராகவாக மஞ்சு பாஷீச்ச ராகவாக பூரபாஷீச்ச யார் பேசறதுக்கு முன்னாடி தான் பல பேர் வந்து உங்க அபிப்பிராயம் என்ன உங்க அபிப்பிராயம் என்ன உங்க அபிப்பிராயம் என்ன தாங்க என்ன நினைக்கிறோம் சொல்லவே மாட்டான் ஆனா ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் கேட்டுட்டா என்ன தெரியுமா இருக்கான் யாரார் காத்து எப்படி வீசறதுன்னு பாக்கு அதுக்கு இருந்தா போல நம்ம பதில வச்சு போம் அர்த்தம் அது தர்மத்தின் வழி இருக்கும் சொல்ல முடியாது ஒருத்தரை திருப்திப்படுத்துறதுக்காக பேச முடியுமா ராமன் எப்பவும் எது தர்மமும் அது முதல்ல எடுத்து சொல்லிடுவார் அப்புறம் மற்ற பேசறதுக்கு வாய்ப்பு கொடுப்பார் காத்து கொண்டிருப்பார் குறுக்க பேச மாட்டார் எதிராளி பேசுறதுக்கு இருக்கே ஒருத்தன் ஜம்ப் பண்ணி குறுக்க பேசறான்னாலே இவங்கிட்ட பேசறதுக்கு சரக்கு குறைச்சல் அர்த்தம் நல்லா எதிராளி பேசுற அளவுக்கு காத்துன்னு இருக்கணும் பாயிண்ட்ஸ நோட் பண்ணிக்கணும் அதுல அவன் மனசு புண்படாத படிக்கு நிதானமா ஒரு ஒரு பாயிண்டா பண்ணணும் விஷயத்தை எடுத்து சொல்ல வேண்டும் ராமன் அன்போட தான் பேசுவர் மயில் அரசு விடறாப்புல பேசுவர் மஞ்சு பாஷீச்ச ராகவகா பூர்வ பாஷீச்ச ராகவகா பேச்சல் அவனுக்கு ஒரு குறைச்சலுமே இல்லை எதிராளி மனசுல நினைக்கிறதெல்லாம் புரிஞ்சது பேசுவனா ராமன் அவசவே வேண்டாம் சுவாமியர் கோரிக்கை பிரதக்ஷணம் என்னவர் பண்ணிவிடுவார் கல்யாண ஆகாத பெண்களா அங்கதான் பிரதட்சணம் மார்க் பரீட்சை எது போற புள்ளா பெண்ணா அங்கதான் பிரதக்ஷணம் யாருக்கான வியாதி வந்து ஆஸ்பத்திரியில இருக்காரா ஹனுமார் சன்னதியில பிரதட்சிணம் என்ன சுவாமி அவரிடத்துல இருக்குன்னா பக்தி இருக்கே அவரிடத்துல இருக்கிற அந்த பக்தியும் அவரிடத்தில் இருக்கிற வைராக்கியமும் வேற யாருக்கு வரும் ராமன் ராமன் ராமன் சீத்தை ராமன் அதை தவிர அவர் கண்ணிலேயே ஒண்ணு பட்டது கிடையாது மத்த யார பத்தியும் கவலை இல்லையே தன் பதவியைப் பத்தியோ தன் படிப்பை பத்தியோ தன் பெருமையைப் பத்தியோ எதைப்பத்தியுமே அவர் கவலைப்பட்டது ஆனா அவருக்கு கிடைக்க வேண்டிய உண்மையான மதிப்பை இப்ப ராமன் கொடுக்க போறார் ராமன் வார்த்தையாலே ரொம்ப நன்னா பேசறாருன்னு ஒருத்தருக்கு பட்டம் கிடைச்சு விட்டார் பரிசு வேணும் சொல்லும் சொல்லும்போது நாடு புகழும் பரிசினால் நன்னாக யாம்பரு சம்மானம் என்று தெரிவிக்கிறாள் அதை போல ஹனுமான் தான் பேசினாராம் பத்தே நிமிஷம் தான் பேசினார் என்ன அழகா பேசுறார் லக்ஷ்மணா நீ அவனுக்கு பதில் சொல்லு ஆதிசேஷனுடைய பிறப்பு தான் லட்சுமணன் ஆதிசேஷன் பெருமாளுடைய பாம்பு படுக்கை அவருக்கு ஆயிரம் தலைகள் உண்டு ஆயிரம் தல ஆயிரம் நாக்கு ஆயிரம் நாற்கால பேசுறதுக்கு எவ்வளவு வன்மை இருக்கும் அவரே பிறந்தவர் தான் லட்சுமணன் அந்த லக்ஷ்மணனை ராமன் ஜாகிரதப்படுத்துறான் இவன் ரொம்ப நல்லா பேசுறான் லட்சமணா எனக்கே சந்தேகமா இருக்கு இவனால பேச முடியுமா இவனை போல பேச முடியுமான் டூ கல்லாத கலையும் வேத கடலுமே என்ன காட்சி ஒரு சொல்லாலே இவன் பேசுற ஓரொரு சொல்லும் என்ன இனிமையா பேசறான் பொருட்கூற்றம் இல்லை சொற்குச்சம் இல்லை அதெல்லாம் ஆச்சரியம் லட்சுமணா இந்த ஹனுமான ஒருத்தம் கொல்லணும்னு கத்தி எடுத்துன்னு வரான்னு வச்சுக்கோ இவன் பேசற பேச்ச அஞ்சு நிமிஷம் அவன் நின்னு கேட்டான் ஓங்கியன கத்தி தானே நழுவி கையிலிருந்து கிழ உண்டு இவன் ஒத்துரிமை குத்த வரமாட்டான் அவ்வளவு இனிமையாக பேசுகிறான் ஆக ஒரு தன் இனிமையா பேசறான் என்று சொன்னாலேயோ பவதி அவன் அனைவருக்கும் விரும்பப்படுபவனாக ஆகிறான் யாரும் அவனை எதிர்க்கறதுக்கு முற்படுவதும் கிடையாது அவர் எங்க பயன்படுத்துறாருன்னு ஒரு இடம் சொல்றேன் விபீஷணன் ராமனிடத்திலே சரணம் என்று சொல்லி ஓடோடி வந்தான் ராவணனாலே துரத்தப்பட்டான் ஆகாயத்திலே தாவினான் திரும்ப திருப்புல்லாணி ராமேஸ்வர கரைக்கு வந்து சேர்ந்தான் ராமன் அங்கே படைகளோட கண்டு இறங்கி இருக்கிறான் விபீஷணன் வந்து கொண்டான் அப்ப விபீஷணன் ராமனுடைய காலில் விழுந்தான் என்ன நல்ல வேலை நீ சேர்த்துண்டாயிராமா அப்ப ராமன் என்ன பதில் சொன்னார் தெரியுமா அமாமா நான் எவ்வளவு பெரியவன் நீ எவ்வளவு தாண்டவன் என்னுடைய பிராட்டிய பிரித்த பாவியான ராமனுடைய தம்பி இருந்தாலும் உன்னை சேர்த்து நம்பர் நெஜாது தான் நிஜமாவே ராமன் இவனை சேர்த்து இருக்கணுங்கிற அவசியம் இல்ல ஆனாலும் போய் அரை மணி நேரம் காக்க வச்சுட்டேனே மனசு ரொம்ப நெந்து போயிட்டியா உனக்கு உடல் தொழகி போச்சா உள்ளத்துல விம்மி போனாயா கண்கள்ல ஜலம் சோர்ந்ததா பச்சதா சாந்தையம் லோச்சனா இப்படி ராமன் பேச பேச அவன் ஏற்கனவே இப்பேற்பட்ட ராமன் நமக்கு சுவாமியா கிடைச்சாரேன்னு குறுகி கிடக்கிறான் அப்படியே அவன் தேர்வு வகையில இருக்கான் அப்படி இருக்கிற இப்படியே ராமன் பேசின உடனே நாம யாரு எவ்வளவு சாமான்யன் எவ்வளவு குற்றம் பரிந்திருக்கோம் இந்த ராமன் கிடைப்பரா கிடைப்பரானு தேடிடு நாம வந்தோம் கிடைச்சதே அதிகம் ஆனா அவர் போய் நம வந்து இனிமையான வார்த்தை பேசி நம்ம தடவராப்புல நினைச்சுக்கிறாரே இப்பேற்பட்டவரை பெற்றவருக்கு எவ்வளவு நாம கிடைச்சிருக்கணும் அப்படின்னு விபீஷணன் நினைத்து கொள்ளுகிறான் இது விபீஷணனை சமாதானப்படுத்தினது இவனை சேர்த்துக்கணுங்கறதுக்காக சுக்ரீவன் இடத்துல ராமன் பேசின்தான் பருந்தோம் ஒத்தத்தரையும் பேச விட்டு ராமன் கேட்டான் சுக்ரீவன் பேசினார் ஜாம்பவான் பேசினார் மைந்தன் பேசினார் விருதன் பேசினான் ஹனுமான் பேசினார் அபாவா பேசுகிறான் அப்புறம் ராமன் மெதுவா எழுந்து கைகூப்பி சொல்றார் நடக்கணும் அந்த இனிமே குரல் இருக்கிற காட்சி பேச்சில் இருக்கிற உண்மை இவ்வளவு பெரியவன் இவ்வளவு இனிமையா பேசியோ நீ என்ன ஆணையிடுகிறாரோ அதான் இந்த வார்த்தை சுக்ரீவன் இடத்துல வாங்கறதுக்கு உள்ளத்தில் வாக்களும் பிரியமாக பேச வேண்டும் அப்படி பேசினால் அவன் கண்டிப்பா உலகத்துக்கு இனியவனாகவே இருக்கிறான் என்பது நூத்தி கேள்வி நூத்தி பதில் மேலே சொல்ல வேண்டியவர்களை அடுத்த நாள் பார்ப்போம் நமஸ்காரம் இந்த என்ற எ ம ஒரு வாட்ஸ் மெசேஜ் அனுப்பவும் தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்